தனது வழக்கமான செய்தி அறிக்கையில் இன்னாலில் எந்த செய்திகளும் இல்லை என அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சர்வதேச நீதிமன்றத்தின் முதலாவது அமர்வு நெதர்லாந்து நாட்டின் ஹேக் நகரில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அயர்லாந்து பிரிட்டனில் இருந்து வெளியேறி தன்னை குடியரசு நாடாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கமால் அப்துல் நாசர் அவர்கள் எகிப்து நாட்டில் ஆட்சி அமைத்தார் ஆயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தோனேஷியாவின் பண்டாங் நகரில் நடைபெற்ற முதலாவது ஆசிய ஆப்பிரிக்க மாநாட்டில் இருபத்தி நாடுகள் கலந்து கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையில் பண்டாரநாயக்க செல்வநாயகம் ஒப்பந்தம் முடிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜிம்பாப்வே குடியரசு அமைக்கப்பட்டது கனான் பனானா அதன் முதல் அதிபரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாகிஸ்தான் அதிபர் குலாம் இசாக் கான் அவர்கள் நாடாளுமன்றம் மற்றும் அமைச்சரவையை கலைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லெபனானில் ஐநா கட்டிடம் ஒன்றின் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் நூற்றி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பவுல் எமில் பிரெஞ்சு வேதியியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தோண்டோ கேசவ் கார்வே இந்திய கல்வியாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அ முத்து பிள்ளை ஈழத்து எழுத்தாளர் மற்றும் பதிப்பாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஜான் ஆன்வெல்ட் எஸ்டோனியா அரசியல்வாதி இவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தாந்தியா தோபே இந்திய ராணுவ தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜி சுப்பிரமணிய ஐயர் இந்திய இதழியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் ஜெர்மன் அமெரிக்க இயற்பியலாளர் இந்நாளின் சிறப்புகள் ஈரான் ராணுவ நாள் ஜிம்பாப்வே விடுதலை மற்றும் உலக பாரம்பரிய தினம்